الحمد لله الحمد لله الذي علمنا دين جميع الاسلام وهدانا بنعمه الايمان وفقنا لديننا على سائر الاديان والصلاه والسلام على محمد النبيAdnal وعلى اله وصحبه ومن سار على نهجه الى يوم الدين ما بعد قد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بارا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما تراء الجمعان قال احب موسى اننا لمدركم قال كلا انما معي ربي سيهدين فاوحينا الى موسى ان اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرقه قطود العظيم واذرفنا ثم الاخرين وأنجينا موسى ومن معه أجمعين صدق الله العلي العظيم أن ابن عباس رضي الله تعالى أنهما قال قادم النبي صلى الله عليه وسلم المدينة فرعا اليهود تصوم يوم عاشورا فقال النبي صلى الله عليه وسلم ما هذا قالوا هذا يوم صالح هذا يوم عظيم படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி வந்து உதித்த என் உயிரிலும் மேலான முகமது அலிஹி வசலம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியாத்தினால் அனைவர்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டிக்குடையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுமானு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எந்த விடயங்களை வேணாம் விட்டு விடுங்கள் இது உங்களுக்கு ஆகாது என்பதா அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை அவர்களும் நம்மை அந்த படைபினங்களை படை தரப்பொழிந்த தல்லா அந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் உயர்ந்தது மிக உயர்ந்தது கண்ணியமானது மிகவும் கண்ணியமானது மேன்மையானது மிகவும் மேன்மையானது மகத்தானது மிகவும் மகத்தானது என்ற ஒரு அமைப்பை பொழிந்த தல்லா படைப்பினங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு தான் மணக்குமார்கள் அந்த மணக்குமார்களிலும் சிறந்தவர்கள் மிக சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் மணக்குமார்களுக்கு மத்தியிலும் ஆக்கி வைத்திருக்கிறார் மனிதர்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டால் சிறந்தவர்கள் மிக சிறந்தவர்கள் மனிதர்கள் சிறந்தவர்கள் நுகுவத்தும் நிசாலத்தும் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் ஏனைய எல்லா மனிதர்களை விட மிக சிறந்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் மிக கண்ணியமானவர்கள் மனிதர்களிலையும் சிறந்தது மிக சிறந்தது பேச்சுக்களில் சிறந்த பேச்சு மிக சிறந்த பேச்சு செயல்களில் சிறந்த செயல் மிக சிறந்த செயல் தொழில்களிலே சிறந்த தொழில் மிக சிறந்த தொழில் ஆடைகளில் சிறந்த ஆடை மிக சிறந்த ஆடை செயல்களில் சிறந்த செயல் மிக சிறந்த செயல் இப்படி மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மத்தியே ஒரு ஏற்றத்தார்வை அல்லாஹ ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதனை போன்ற அல்லாஹ் காலங்களில் இரவுகளிலே சிறந்த இரவு மிக சிறந்த இரவு பகல்களில் சிறந்த பகல் மிகச்சிறந்த பகல் மாதங்களில் சிறந்த மாதம் மிகச்சிறந்த மாதம் என்று ரபுல் அல்லாஹல்லா فأنت تخلصنا على المستقبلات فأنت تخلصنا على المستقبلات الله رب العزة جلال شانه و تعالى قرآن نتلقى في القرآن سأرى أن تخلصنا إن إذا كان شهور عند الله 12 سنة في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذالها الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم الله رب العزة جلال شانه و تعالى صلونا அவன் வானம் பூமியை படைத்த அந்த நாளிலேயே வானம் பூமியை அல்லாஹ் எப்பொழுது என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது என்பதை தீர்மானம் செய்து விட்டான் வருடம் என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது என்பது மனிதனுடைய தீர்ப்பல்ல ரபுல் இசாஹ் வானம் பூமியை படைத்த அந்த நாளிலேயே வருடம் என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது என்பதை முடிவு செய்து விட்டான் செய்துவிட்டு அல்லா சொல்கிறான் மாதங்கள் சிறந்தவை மாதங்கள் கண்ணியமானவை மாதங்கள் மகத்தானவை மாதங்கள் சங்கியானவை என்றாலும் மின்ஹா அந்த பன்னிரெண்டு மாதங்களிலே ரமானுக்கு பின்னால் நான்கு மாதங்களை மிக சிறந்த மாதங்களாக மிக உயர்ந்த மாதங்களாக மிக கண்ணியமான மாதங்களாக தலை சிறந்த மாதங்களாக ரகுல் இசாஹ் ஜல்லஷானு மாதங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த நான்கு மாதங்களை பற்றி இன்னொரு இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஒரு இடத்துல வந்து கேட்கின்றார்கள் யாரோ சூழல்லா இந்த மிக சிறந்த நான்கு மாதங்கள் இருக்கின்றதல்லவா இந்த மிக சிறந்த மாதங்களிலே யுத்தம் செய்வதனுடைய சட்டம் என்று யுத்தம் செய்வதைய சட்டம் என்ன என்பதாக நபி அவர்களிடத்தில் வந்து கேள்வி கேட்கப்படுகின்றது அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் இருந்து ஆயத்தை இறக்குகின்றான் புல் கிச்சாலு கபீர் நபி நாயகமே சல்லாஹ் அணை நீங்கள் அந்த தோழர்களுக்கு சொல்லுங்கள் அந்த மாதங்கள் மிகவும் சங்கையானது மிகவும் கண்ணியமானது எனவே அந்த மாதங்களினுடைய சிறப்பை இழக்கக்கூடிய ரீதியிலே நீங்கள் யுத்தங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வகையை அனுப்பி குரானுடைய ஆயத்தாக மாற்றிவிட்டார் ஆக மேலானவர்களை இந்த மாதங்கள் எல்லாம் ஹபீப் சல்லாஹா அவர்கள் சொன்ன ஹதீசை இமாமுனா புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் சலாசும் மூத்தவாரியாகும் ذو القعده وذو الحجه والمحرم ورجب مضر الذي بين جمادى وشعبان நான்கு மாதங்கள் மிக சிறந்த மாதங்கள் తలై சிறந்த மாதங்கள் மூன்று மாதங்கள் தொடராக வரக்கூடிய மாதங்கள் ذو القعده ذو الحجه محرم தொடராக வரக்கூடிய மிக சிறந்த மாதங்கள் شعبان وجمذل اخرة وجمادى الى இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதமும் తలై சிறந்த மாதங்கள் என்பதாக நபி அவர்கள் இந்த மாதங்களை அடையாளப்படுத்தினார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே எந்த மாதங்கள் மிகவும் சிறப்பான மாதம் என்று குரானின் மூலமாகவும் ஹதீஷ்களின் மூலமாகவும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த மாதங்களில் ஒன்றில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய ஹெக்மத் முஸ்லிம்களினுடைய பிறை வர்க்கத்தினுடைய ஆரம்பமும் முஸ்லிம்களினுடைய பிறை வர்க்கத்தினுடைய இறுதியையும் அல்லாஹ் ஒளிந்தாலா இந்த அர்பா தோஹரும் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கியான மாதங்களை கொண்டுதான் ஆரம்பித்திருக்கிறான் சங்கியான மாதங்களை கொண்டுதான் முடித்திருக்கிறான் முஸ்லிம்களுடைய பிற வர்க்க ஆரம்பம் முகர்ரம் என்று ஆரம்பிக்கின்றது மேலானவர்களே அந்த முகர் என்ற மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவும் மிகவும் சிறந்த மாதம் வர்க்கத்தினுடைய இறுதி ஜுல் ஷிஜாவுடைய மாதம் அதுவும் தலை சிறந்த மாதங்களில் ஒன்று மேலான கண்ணியத்துக்குரியவர்களே கனவான்களை சகோதரர்களை அல்லாஹு நல்லார்களே நாம் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டின் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு கண்ணியமான மாதம் எந்த அளவுக்கு சிறப்பான மாதம் எந்த அளவுக்கு உயர்வான மாதம் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே ஒரு ஆண்டு அதிசை வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த மாதத்தினுடைய சிறப்பில் எந்த அளவு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் ஆகிய எங்களுடைய வருடங்கள் நாம் திரை கணக்கின்படித்தான் எடுத்துக்கொள்வோம் சூரிய கணக்கை ஏற்படுத்தினவனும் அல்ல சந்திர கணக்கை ஏற்படுத்தினவனும் அல்ல சூரிய கணக்கை உருவாக்கினவனும் அல்ல சந்திர கணக்கை உருவாக்கினவனும் அல்ல ஆனால் இந்த உண்மத்தினுடைய இமாதத்துகளுக்கும் இந்த உண்மத்தினுடைய வருடத்தை கணக்கிடுவதற்கும் சந்திர கணக்கை தான் தெரிவு செய்திருக்கிறார் சூரிய கணக்கு என்பது சூரிய நாட்கள் என்பது சூரிய வருடம் என்பது முன்னூத்தி நாட்கள் சில நேரங்களில் நான்கு வருடத்துக்கு ஒறுக்க முன்னூத்தி அறுபத்தி ஆகும் வும் ஆகலாம் ஆகலாம் ஆனால் மேலாண் கண்ணியத்துக்குரியவர்களே சந்திர வருடம் என்பது சந்திரனுடைய மாதங்கள் என்பது முன்னூத்தி நாட்கள் சூரிய வருடத்தை விட பதினோரு நாட்களால் குறைந்ததுதான் சந்திர வருடம் என்பது அந்த சந்திர வருடத்தினுடைய மாதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்னு அல்ல இருபத்தி ஒன்பதாக இருக்கும் அல்லது பிரை தென்படாவிட்டால் முப்பதாக பூர்த்தி செய்யப்படும் எனவே சந்திர கணக்கு என்பது சூரிய கணக்கை விட பதினோரு நாட்களால் குறைந்தது இந்த சந்திர கணக்கை தான் அதிகமான ஆமால்களுக்காக வேண்டி எங்களுடைய அதிகமான ஆமால்களுக்காக வேண்டி அல்லாஹ ரெய்வு செய்திருக்கிறான் பல இடங்களை சரப்பிடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் நம்முடைய பெருநாளுடைய தினங்களாக இருக்கலாம் சந்திர கணக்கின்படி தான் இருக்கின்றது நம்முடைய சந்திர கணக்கின்படி தான் இருக்கின்றது நம்முடைய பொருளான நோன்பினுடைய விபாதத்தாக இருக்கலாம் சந்திர வருட கணக்கின்படி தான் இருக்கின்றது நம்முடைய சுண்ணத்தான அன்றாடைய நோன்புகளாக இருக்கலாம் அது அரப்பாவுடைய நோன்பாக இருக்கலாம் ஆசுரா தாசோடைய நோன்புகளாக இருக்கலாம் அத்தனையும் அல்லாஹி சந்திர கணக்குடன் தான் தொடர்பு படுத்திருக்கிறது எனவே இந்த உம்மத்தினுடைய வருடம் என்பதை ஆரம்பித்து கண்ணியத்துக்குரியவர்களே கனவான்களே சகோதரர்களே அந்த வருடத்தினுடைய ஆரம்ப மாதம்தான் இந்த மொஹர்ரமுடைய மாதம் மொஹரம் என்றாலே கருத்து மேலானவர்களே சங்கை படுத்தப்படக்கூடிய மாதம் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய மாதம் சிறப்புப்படுத்தப்படக்கூடிய மாதம் மேன்மைப்படுத்தப்படக்கூடிய மாதம் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய பெயர் உளமாக்கல் எழுதுகின்றார்கள் ஏன் இப்படி பேர் வைக்கப்பட்டது என்றால் அரபிகள் இந்த மாதத்தை மிகவும் சங்கைப்படுத்தக்கூடியவர்களாகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதின் காரணமாக இந்த மாதத்துக்கே சங்கையப்படுத்தக்கூடிய மாதம் என்பதாக பெயரிடப்பட்டதாக உளமாக்கல் எழுதியிருக்கின்றார்கள் அபூல் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் நபி அவர்களிடத்தில் கேட்டேன் மாதங்களில் மிக சிறந்த மாதம் எது என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள் நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கின்றீர்களே அந்த அல்லாஹுடைய மாதம் என்பதாக சொன்னார் இந்த மாதத்துக்கு பெயர் ஷஹருல்லா அல் முஹர் மாதம் هذا الماضي رمال نبي صلى الله عليه وسلم سننا حديثي ابو حرائر رضي الله عنه سننا فإن دارك أفضل السيام بعد رمالان أفضل السيام بعد رمالان شهر الله المحرم محرم وليا مادة تيل هذا هو رمالان الكبين نون بخل سننات تانا نون بخل في دفتتك ميخوم سرند قالم هذا دان الله وليا مادة محرم وليا مادة من بداخل نبي أوركال سننا சபராணியுடைய ஹதிசிலை வருகின்றதே மண் சாமய மின் மினல் மோகாங்கம் فله بكل يوم 30 يوما رواه الطبراني او كما قال <سؤال> عليه الصلاه والسلام يار عند محرمه المادهல் ஒரு நோன்பு பிடிပါங்களோ فله بكل يوم 30 يوما அவருக்கு ஒரு நோன்புக்கு பஹரமாவ 30 நாட்கள் நோன்பு பிடித்த நன்மையை கூலியே அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை ஹபீப் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்ன ஹதீஸை ইমাম நஸ்பரானி رحمه الله அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே கணவான்களே சகோதரர்களே அல்லாவின் நல்லார்களே அமல்களின் பக்கம் மக்களை வினைய சொல்லி ஒரு ஆண் சொல்லுகின்றதே ஹதீஸ்களும் சிறந்த காலம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றது சிறந்த நேரம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றது அல்லாஹூக்கு அமல்களிலே விருப்பமான காலம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றது எனவே நல்லமல்களில் ஈடுபடுங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம்தான் இந்த முகாரமுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே பன்னிரண்டு மாதம் என்பதை சொன்ன ஹல்லா அதில் நான்கு மாதங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன ஹல் தா தொடர் அந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான்னு தெரியுமா பல தகுதி என்னுடைய அடியார்களே பல தபளி மூஃபி என்ன அன்புசகும் சிறப்பான மாதம் மிக சிறப்பான மாதம் மிக கண்ணியமான மாதம் மிக கௌரவமான மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றது பல தபளி மூஃபி இந்த அன்புசக்கும் நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இந்த மாதங்களிலே அநியாயம் இழைத்துக் பாவம் செய்ய வேண்டாம் குறைகள் செய்ய பாவத்தில் ஈடுபடுவதை கொண்டு நீங்கள் உங்களுக்கு அநியாயம் இழைத்துக் சங்கையான மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிற நமக்கு உணர்த்த கூடியதாக இருக்கின்றது மேலான கண்ணியவர்களே மாதம் எப்படி சங்கையானதோ இந்த மாதத்திலே ஒரு நாட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஒரு நாள் அந்த நாளுக்கு நாம் சொல்வோம் ஆசூராவுடைய நாள் என்று சொல்லுவோம் முகர் ரமுடைய பிறை பத்தாவது நாள் முகரமுடைய பிறை ஒன்பதாவது நாளுக்கு முகரமுடைய பத்தாவது நாளுக்கு ஆசூரா பத்தாவது தினம் என்ற பெயரும் இருக்கின்றது இந்த ஆசூராவுடைய தினம் எப்படியாப்பட்ட ஒரு கண்ணியமான தினம் என்றால் ஒரு சொல்லப்பட்ட முமீன்களுக்கு உதவி செய்தோம் என்று சொல்லப்பட்ட நபிமார்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய வாழ்க்கையின் சரிதையில் மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்த ஒரு நாள் இந்த ஆசுராவுடைய தினம் இந்த ஆசுராவுடைய தினத்தில் நாம் வலிமையாக நோன்பு பிடித்துக் கொண்டு வருகிறோம் சுண்ணத்தான நோன்பு தாசுவாவுடைய நோன்பையும் பிடிக்கிறோம் அல் ஹமது சொல்லுகின்றார்கள் அல் மதீனா நபி அவர்கள் மக்காவில் இருந்த ஹிதிர செய்து மதீனாவுக்கு வருகின்றார்கள் மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்கள் யகூதிகள் பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் இந்த முகரமுடைய பத்தாவது தினம் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார் நபி அவர்கள் கேட்டார்கள் இது என்ன எதற்காக வேண்டி நோன்பு பிடிக்கின்றீர்கள் அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த ஆசுராவுடைய தினம் இருக்கின்றது அல்லவா இந்த மிகவும் நல்ல ஒரு தினம் மிகவும் பாக்கியங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய சொல்லுகின்றார்கள் இது மகத்தான ஒரு நாள் கண்ணியமான ஒரு நாள் சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் தெரியுமா இந்த நாளில்தான்ஸ்ரனுக்கு கீழால் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பனு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை கொடுத்து அவனுடைய படையையும் அடியோடு அடித்து காட்டியனார் பதில் சொன்னார்கள் தூதர்கள் அலேஸ்லா துவசலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் பாதுகாத்துலா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி மூசா அலேஹி இந்த பத்தாவது தினம் நோன்பு பிடித்தார்கள் எனவே நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்பதாக அந்த யூதர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் கூட்டம்ிப்பு வழங்கப்படக்கூடிய நாள் விடுதலை கொடுக்கக்கூடிய நாள் என்பதாக அவர்களுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மேலவர்களை ஒரு கூட்டம் இந்த ஆசுராவுடைய தினத்திலே நோன்பு பிடித்தார்கள் அபு மூசா லதி அல்லது சொல்லுகின்றார்கள் இன்னொரு கூட்டம் கொண்டாடுவார்கள் கொண்டாடுகின்றார்கள் அவர்களுடைய வெற்றியை கருதி ஹபீப் அலை இரண்டுக்கும் மாற்றம் செய்தார்கள் இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் இந்த சம்பவத்துக்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களை விட அவர்களை பின் நான் மிகவும் தகுதியானவன் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு நபி அவர்களும் நோன்பு பிடித்தார்கள் சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்க யூதர்களுக்கு மாற்றம் செய்ய சொல்லியிருக்கிறேன் அப்ப எப்படி நபி அவர்கள் யூதர்களை பின்பற்றி நோன்பு பிடித்தார்கள் என்று ஒரு கேள்வி எழும்பினால் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் நபியவர்கள் யூதர்களை பின்பற்றி நோன்பு பிடிக்கவில்லை நபி அவர்களுக்கு வகை இறக்கப்பட்டது நபியவர்கள் சொன்னார்கள் மூசா அழகிசலாம் அவர்களை பின் நான் மிகவும் தகுதியானவன் மூசாவை தான் அழகிசலா துவசலாம் அவர்களைத்தான் நவியவர்கள் பின்பற்றினார்கள் யூதர்களை பின்பற்றவில்லை யாரெல்லாம் பெருநாளாக கொண்டாடினார்களோ நபியவர்கள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு நோன்பு பிடிங்கள் பெருநாளாக கொண்டாடினவர்களுக்கு மாற்றம் நோன்பு யாரெல்லாம் ஆசுராவுடைய தினத்தில் மாத்திரம் நோன்பு பிடித்தார்களோ இவர்களுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் ஒன்போதாவது தினத்திலும் நோன்பு பிடிப்பேன் என்பதாக நவி அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் நவி அவர்கள் அதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய கணவான்களே சகோதரர்களே தாசு ஆடைய நோன்பையும் நோன்பையும் சேர்த்து பிடிப்பது யூதர்களுக்கு செய்யக்கூடிய மாற்றம் ஆக மேலானவர்களே இவனும் அப்பா ஸ்ரதி அல்லானவர்கள் சொல்லுகின்றார்கள் நவியவர்கள் சுண்ணத்தான நோன்புகளில் இந்த ஆசூராவுடைய தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை போன்று வேறு எந்த ஒரு நோன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதாக நான் காணவில்லை அப்படி என்றால் சொல்லுகின்றார்கள் ஏனைய இல்லா சுண்ணத்தான நோன்புகளை எப்படி பிடிப்பார்களோ இதற்கு ஒரு தனித்துவம் கொடுத்து பிடிப்பார்கள் ஆக மேலான கண்ணியத்துக்குரியவர்களே மூசா அலே இஸ்லாத்து வசலாம் பனு இஸ்லவேலர்களும் ஆட்சிக்கு கீழால் நம்மை போன்று சிறுபான்மையாக வாழ்கின்றனர் மேலான வெண்ணியத்துக்குரியவர்களே பல அநியாயங்கள் பல அச்சூழியங்கள் பல நோவினைகள் பல விதமான தொந்தரவுகள் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது சென்று விடுங்கள் இல்லை என்றால் அவனுடைய படையையும் படையும் உங்களை கொலை செய்வதற்கு கூட சயங்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹுடைய புறத்தில் இருந்து மூசா அலை அனுமதி கிடக்கின்றது மூசா அலை தன்னை பின் துயர்ந்த அந்த முக்மீன்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கூட்டிக் கொண்டு செல்லுகின்றார்கள் இந்த சம்பவம் கேள்விப்படுது என்ன செய்கிறான் அவனுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்த அத்தனை சிற்றரசர்களுக்கும் அதாவது பணிவிடை அந்த செய்தியை கொடுக்குகின்றான் அதுக்கு பின்னால் பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படையை அழைத்துக் கொண்டு திரு அவுன் மூசா அலை சலாம் அவர்களுடைய கூட்டத்தை அளிப்பதற்காக வேண்டி படையெடுத்து வருகிறான் முன்னாள் கடல் ஆறு குறுக்கிடுகின்றது என்ன செய்வது இவர்கள் அந்த படையை பார்க்கின்றார்கள் படையை பார்த்து பயந்து அவர்கள் சொல்லூன் செல்ல முடியாது சரியாக நாங்கள் மாட்டிக்கொண்டோம் சரியா மாட்டோம் இந்நாளும் சரியா மாட்டிக்கொண்டோம் மேலான கண்ணியத்துக்குரியவர்களை அலை அவர்களுடைய வாழ்த்தையை பாருங்கள் கல்ல நீங்கள் சொல்வதை போன்றல்ல முன்னால் கடல் இருக்கலாம் பின்னால் பிரம்மாண்டமான படை நம்மை தாக்குவதற்காக வேண்டி வரலாம் இன்ன மகிய ரொப்பி சையின் என்னுடன் என்ற ரொப்பு இருக்கிறான் அவன் எனக்கு நேரான வழியை காட்டுவான் என்னோட என்ற ரொப்ப இருக்கிறான் என்னோட என்னுடைய ரப்புடைய உதவி இருக்கின்றது என்ன நிலைமைகள் வரலாம் எப்படி அப்பட்ட நிலைமைகளும் வரலாம் என்னுடைய அதற்கு சரியான தீர்வை தருவான் வார்த்தைகள் பயங்கரம் மேலான் அவர்கள் பேசி பேசி நிலைமைகள் அப்படியே மாறும் அன்பா உதவி செய்வான் அது எப்படி அப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி என்றுதான் பேச வேண்டும் புத்தியை போடவில்லை அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த முன்னால் அடிந்த போட்டு யோசிக்கல மக்கள் எங்களால் முடியும் என்ன நிலைமைகள் வந்தாலும் மக்களை அவ்வாறின் பக்கம் தீர்ப்பது மாத்திரம்தான் நபிமார்களும் செய்தார்கள் உத்தியை பாதைகள் பிரம்மாண்டமான மலைகளை போன்று அப்படியே தண்ணீர் அப்படி இரண்டு பக்கமாக சென்றது பனிரெண்டு பாதைகள் உருவாகியது பனிரெண்டு கூட்டத்தார்களும் பிரயாணித்தார்கள் ஒருவர் இன்னொருவரை பார்த்து கொண்டு சென்றார்கள் அந்த தண்ணீர் எல்லாம் கண்ணாடி சிவரை போன்று எழுந்தது பூமியை அல்லாஹ் காய்ந்தராக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் அதிலே பயணிக்குகின்றார்கள் அல்லாஹுடைய உதவியை பெற்றார்கள் சுபகன் அல்லா அது வேறெந்த நாளும் அல்ல ஆசூராவுடைய தினத்தில் மூசா அலை அவர்களுடைய படை தாண்டி செலுகின்றார்கள் வருகின்றான் அவனுக்கு யோசனை என்ன செய்யறது ஆறு எல்லாம் எனக்கு கீழால் தான் என்னுடைய கட்டளையின்படிதான் ஓடுகின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் தயங்குகின்றான் குதிரையை முன்னால் விடுவதற்கு சுபஹான் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செய்கிறான் அவனுடைய குதிரை முந்துகின்றது அவர்களும் பயணிக்கின்றார்கள் அவனுடைய படையும் மூழ்கடிக்கப்படுகின்றான் அல்லா சொல்கிறான் இந்த சம்பவத்தில் இமான் படிப்பினை இருக்கின்றது என்னொரு நிலைமைகள் வந்தாலும் அதனை இல்லாமல் ஆக்குவதற்கு அல்லது அதனை விட சிறந்ததை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவன் உடம்பை யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு அணியாயம் செய்கிறார்களோ இன்று வரைக்கும் பாதுகாத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்பவர்களுக்கு இது ஒரு பாடம் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பிரச்சனைகளை கடக்காமல் சொருக்கத்தை அடைய முடியாது ஆகவே நான் அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக மூசா அலிசலாம் நோன்பு இது ஒரு சம்பவம் நூ அலை சலாம் அவர்களுடைய நூத்தி ஐம்பது நாள் பிரயாணத்துக்கு பின்னால் ஜூதி என்ற மலையில் அவர்களுடைய கப்பல் நிற்கின்றது நூத்தி ஐம்பது பின்னால் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து தன்னுடைய கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டு வெளியாகிய தினமும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நிகழ்வு நடந்ததும் இதே ஆசுராவுடைய தினத்தில் ஹஜரத் நூ அலிசலாம் அவர்களும் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு அலை இஸ்லாம் அவர்கள் அந்த சிறையில் விடுவிக்கப்பட்டது இதே ஆசுராவுடைய தினத்தில் இதிரிஸ் அலை வானத்துக்கு உயர்த்தப்பட்டது இதே ஆசுராவுடைய தினத்தில் வினா விநியத்துக்குரியவர்களை அவர்களுடைய என்பதாக பல நபிமார்களுடைய சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார் எனவே கண்ணியமான ஒரு நாள் வருகின்றது சிறப்பான ஒரு நாள் வந்து வந்து கொண்டிருக்கின்றது செவ்வாக்கிழமை புதன் கிழமை தாசுவா ஒன்போதாவது நாள் செவ்வா கிழமை புதன் கிழமை ஆசூரா பத்தாவது புற இந்த நாட்கள்ல நாங்கள் நாங்களும் நோன்பு பிடித்து எங்களுடைய குடும்பங்களுக்கும் நோன்பு பிடிக்கோம் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த நோன்பு பிடிக்கிறார்களோ சென்றொரு வட்டத்தை என்னுடைய பாவங்களை அல்லா மன்னிப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி அவர்கள் கூறி சொல்லியிருக்கிறார் எனவே கண்ணியமான சகோதரர்களை அமல்களுக்குரிய ஒரு கட்டத்தில் தான் ிருக்கிறோம் எங்களால் நடக்கக்கூடிய தவறுகளை குறைத்து கொண்டு அமல்களை அதிகரித்துக் கொண்டு அல்லாஹை சந்தோஷப்படுத்தி அல்லாவை திருப்திப்படுத்தி உயர்தரமான சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக யா அஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யாழ்லா தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக முஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக இளமைகளை சீராக்குவாயாக கண்ணியமான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ் உன்னுடைய நெருக்கத்தை அடைந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வாயாக யா ல்லா சீதேவுகளுடைய கூட்டத்தில் ஆக்கிய அருள்வாயாக கடனாளிகளுடைய கடன்களை நீக்கிய அருள்வாயாக நோயாளிகளுடைய நோய்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வெளியாகக் கூடிய தோப்பிக்கை நமக்கு தருவாயாக உன்னாக்கி சந்தோஷப்படுத்த கூடியவர்களாக நம் அனைவரையும்